அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற பாடத்துல தத்துவ விளக்க படலம் இரண்டு பகுதியில் கைவல்யத்தில் இருக்குன்னு பார்த்தோம் ஒண்ணு வந்து தத்துவ விளக்க படலம் மற்றொன்று வந்து சந்தேகம் தெளிதல் படலம் இப்ப நம்ம வந்து தத்துவ விளக்க படத்தோடைய பாடல்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப நான் பேசுறது எல்லாம் அவங்க கேக்குதுங்களா ஏன்னா இடையில நெட்டு போய் வந்தது யாரும் ஒருத்தர் தெளிவா இருக்காங்க நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இளபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் ஈச்சை மொழிவர் சாதனம் இன்ன்கே அப்படின்னு சொல்றாரு முதல் பாடல்ல இப்போ பாண்டவராய சுவாமிகள் வந்து அந்த காலத்தில் அவர் எழுதுன பாடல்கள் எல்லாமே செகுள் வடிவத்தில் இருக்கு ஏன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல்கள் வெள்ளம் இப்போ இன்றைய சமுதாயம் வந்து இது போன்ற செயல் வடிவில் எழுத முடியாத அளவுக்கு நம்ம தமிழ் மொழிகள் வந்து மாற்றப்பட்டுள்ளது அதனால நிறைய பேரால் இந்த மாதிரி எழுத முடிகிறது இல்லை தமிழும் அறிவிடிச்சு இப்போ நம்ம பேசுறதெல்லாம் தமிழ் கிடையாது நம்ம ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறோம் அதனால இது போன்ற பாடல்களை வந்து எல்லாராலையும் படித்து புரிந்து முடியாத அளவுக்கு நம்ம திட்டமிட்டு மாற்றப்பட்டுள்ளது நம்முடைய கல்வி முறைகள் எல்லாம் அதுக்காக இந்த மாதிரி பழைய சாஸ்திரங்கள் எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பாடமாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த முதல் பாட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா நித்திய அனித்தயங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் அப்படிங்கிறாரு அதாவது இந்த உலகத்தில் எது நித்தியமானது எது அனுத்தியமானது அப்படிங்கறத யாரால் புரிஞ்சிக்க முடியுதோ அவங்களத்த விவேகி விவேகம் அப்படிங்கிற வார்த்தையில் அவர் சொல்ல வர்றார் இப்போ நம்ம அதுதான் இந்த மனித பிறவியில வந்து சிறப்பான ஒரு பகுத்தறிவு பெற்றிருக்கோம் ஆறாம் அறிவாகியம் மனங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக அறிவு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இங்க விவேகமே இருக்கு அப்படிங்கிறத முதல் வரியில சொல்றாரு நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் இந்த உலக வாழ்க்கையில எது நிலையானது எது நிலையற்றது என்பதை சிந்தித்து புரிதல் ஒன்றாவதுதான் இங்கு விவேகம் அப்படின்னு முதல் நையில சொல்றாரு ரெண்டாவதுல மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை இப்ப இகபரங்கள் அப்படின்னா இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றி எண்ணங்களாக மற்றவர்களால் நமக்கு ஏற்றி என்ன இப்ப நமக்கு இந்த பூமிங்கிற ஒரு விஷயத்துக்கு வேறாக மற்ற லோகங்கள் இருக்கிறது அதாவது சொர்க்க லோகம் பித்ருலோகம் பிரம்மலோகம் போன்ற லோகங்கள்லாம் இருக்கு நரகலோகம் கூட இருக்கு நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் எண்ணெய் சட்டில போட்டு வருத்தெடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பயமுறுத்தப்பட்டிருக்கு அப்ப இது போன்ற லோகங்கள் நமக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஆழமா விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த லோகங்கள்ல அனுபவிக்கணும் ஒரு ஆசை நமக்கு வந்துடுது இப்ப சொர்கோகம் ஒன்று இருந்தால் அந்த சொர்க்க லோகத்துக்கு போய் ரொம்ப ஊர்வசியோட எல்லாம் டான்ஸ் ஆட தான் நம்ம பார்த்துட்டு அங்கிருக்கலாம் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலருக்கு வைகுண்டம் போகணும் அப்புறம் நித்திய சூரியளா இருக்கணும் இது மாதிரி ஆசைகள் நிறைய ஆசைகள் வந்து வெளியிலிருந்து புறத்திலிருந்து மற்றவர்களால ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற இகபரங்களில் வரும் போகங்கள் மீது நிராசை அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அது நல்ல விஷயம் தானே எனக்கு சொர்க்க லோகம் போறது வைகுண்டம் போறது நல்லது தானே அது ஏன் விடணும்னு இந்த பாடம் படிக்கும்போது புரிய வரும் அதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது இந்த பாடத்திட்டங்களை மூலியமையா நம்ம முடிக்கும்போது ஒரு புரிதலுக்கு வந்துருவோம் ஏன்னா இப்போ நம்முடைய அஜானம் என்ன அறியாமல் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லோகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆசையினால்தானே நம்ம பயணிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு சமயங்களை சார்ந்தவர்களும் அதை நோக்கிதானே பயணிக்கிறாங்க இப்ப சைவ சமயத்துல இருக்கிறவங்க சிவபெருமான வந்து கைலாசத்துல பார்க்கலாம் அல்லது சிவ பூத கணங்களாவது அச்சிஸ் நம்ம மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தானே சிவ பூஜைகளும் சிவ வழிபாடுகளும் நிறைய செய்கிறாங்க வைணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வைகுண்டம் போகணுங்கிற ஒரு ஆசையில அவங்க வைணவர்கள் வழிபாடுகள் செய்கிறாங்க ஆனா இந்த வழிபாடுகளுடைய நோக்கம் வந்து எதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறது புரியாதனால தான் இது மாதிரி தவறான பாதைகளை நிறைய பேர் பயணித்துக்கொண்டு பக்தின்னா என்னன்னு தெரியாமையே நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இதெல்லாம் ஒரு நல்ல தெளிவுக்கு ஒரு புரிதலுக்கு வரணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா அதை பற்றி ஒரு புரிதல் ஒரு அறிவு நமக்குள்ள மலரணும் அப்பத்தானே இறைவண்ணா யாரு மனிதன்னா யாரு இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு புரிய வரும் அப்ப அதனால அவர் இரண்டாவது வரியில மத்திய இகபரங்கள் வரும் மோகங்களில் நிராசை அப்படின்னு சொல்றாரு இது போன்ற சொர்க்கலோகம் பித்ருலோகம் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசங்கிற விஷயத்துல எல்லாம் ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இருக்கிறது தான் வைராக்கியம்னு சொல்றாரு அந்த ஆசைகளை விட்டு விடுதல் அதுதான் வைராக்கியம் பொதுவாக வைராக்கியம் அப்படின்னா பற்றறுத்தல் பற்றற்று இருத்தல்னு அர்த்தம் அது போன்ற லோகங்கள் மீது நம்ம ஆசை வைக்காமல் இருக்கிறது வைராக்கியம் அடுத்து மூன்றாவது லைன்ல சொல்றாரு சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் அதாவது எப்பொழுது நம்முடைய வார்த்தையில வந்து உண்மை இருக்கணும் தேவையில்லாத பொய்களை நம்ம பேசக்கூடாது அதனால சத்தியம் உரைக்கணும் நம்ம எது சொல்றோம்னாலும் சத்தியமான வார்த்தைகளை தான் பேசணும் அத்துடன் சமாதி என்று ஆறு கூட்டம் சொல்றாரு அது என்ன சமாதி என்று ஆறு கூட்டம் இப்போ ஞானத்தில் ஒரு ஆறு விதமான விஷயங்கள் இங்கே கூறப்படுது இது மாதிரி அட்டாங்க யோகத்துல எட்டு வித விஷயங்கள் கூறப்படுது நியம நியமம் பிரத்யாகாரம் தாரணை பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு எட்டு விஷயங்கள் வந்து நம்ம அட்டாங்க யோகத்துல படிப்போம் அதுபோல இங்க இந்த வேதாந்த பாடத்திட்டத்துல ஒரு ஆறு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி அவர் பேசுறாரு சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் ஈச்சை மொழிவர் சாதனம் இஞ்ஞான்கே இப்போ இந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மனவடக்கம் குலநடக்கம் தியாகம் பொறுமை அப்புறம் நம்பிக்கை ஒருமுகப்படுத்துதல் மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல் போன்ற ஆறு குணநலங்கள் வந்து நம்ம வேதாந்த பாடம் என்ன சொல்றதுன்னா சமாதி சர்க்க சம்பத்தின்னு சொல்லுது இப்போ சட்கன்னா ஆறு விஷயங்கள் இது வந்து ஒரு செல்வம்னு சொல்லுது இந்த சமாதி முதலான ஆறு விஷயங்கள் வந்து ஒரு செல்வம் அததான் இவர் சமாதி என்று ஆறு கூட்டம் சொல்றாரு அது யாருக்கு முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் விஞ்ஞான்கே முக்கியை விரும்புகின்ற சாதகனுக்கு உண்டாகுகின்ற ஒரு ஆசை தான் இது அப்படின்னு சொல்ல வராது வைராக்கியம் விவேகம் சமாதி சக்த சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படிங்கிற நான்கு விஷயங்களை தான் இத வந்து வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லுது இப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னா சாதனை நான்கு விதமான சாதனைகள் அது அந்த நான்கு விதமான செல்வங்கள் அப்போ நான்கு விதமான சாதனைகள் என்னன்னா விவேகம் வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படிங்கற நான்கு விஷயங்கள் இருக்கிறது இப்ப இந்த நான்கு விஷயங்களுக்குள்ள ஒரு ஆறு விஷயங்கள் அடங்கி இருக்கு அதுதான் சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்றாரு அதாவது விவேகம் வைராக்கியம் முமுட்சுத்துவம் இல்லாம ஒரு ஆறு விஷயங்கள் அடங்கியிருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத அடுத்த பாடலை தெளிவுபடுத்துறாரு அடுத்த பாடல பாக்கலாம் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர்த்தையும் காம மாதிவரின் அடக்குதல் சகித்தல் அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறார் இரண்டாவது பாடல்ல முதல் லைன்ல சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் இந்த ஆறு விஷயங்களை சொல்றாரு சமம் நமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை இப்ப சமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவடக்கம் அதாவது மனமடக்கம்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அடைக்கிடுறோமா அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க கூடாது அதாவது மனம் வந்து சலனம் இல்லாம ஒரு சமநிலையில நிக்கிறது தான் இங்க மனவடக்கம்னு சொல்ல வர்றாரு அதாவது ஒரு விஷயத்தை விரும்புறது வெறுக்கிறது அப்படிங்கிற இந்த உரிமைகள் இல்லாம மனம் வந்து சமநிலையில நிற்கிற மனவடக்கம் அப்படிங்கிற ஒரு முக்கிய கருத்தாகவும் தமம்ங்கிறத வந்து புலநடக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தாகவும் சொல்ல வராது இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இப்போ புலநடக்கத்தை ஏன் சொல்றாரு இப்ப புலநடக்கம்னா இப்போ இந்த வாயை நாக்க கட்டுறது கண்ணால பாக்கிறது எல்லாம் சொல்ல வராருன்னா அப்படி எடுத்துக்கூடாது அதாவது பார்வையெல்லாம் பார்க்காம இருக்கணும் அடக்கணும் அப்படின்னு கிடையாது அதாவது தீவை பேசாதே தீயவை கேட்காதே தீவை பார்க்காதேங்கிற மாதிரி தவறான விஷயங்கள்ல இந்த புலன்கள் ஈடுபடாத மாதிரி தவிர்த்து கொள்ளணும் அதை அடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலோட்டமா பார்த்தா அடக்கணும்னா நம்ம என்ன நினைச்சுக்கோ இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு நினைக்கும் அப்படி விட்டுட்டு நம்ம எப்படி வாழ்றது கண்கள்ங்கிற புலனை நம்ம பார்க்காம அடக்க முடியுமா அப்படின்னா பார்க்கத்தான் செய்யும் அது ஆனா பார்க்கும்போது அந்த ஆசைகள்னால் ஈர்க்கப்படாத அளவுக்கு நமக்குள்ள ஒரு தகுதியை நம்ம உயர்த்திக்கணும் அதனுடைய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய விவேகம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஒரு பொருளை நம்ம பார்த்த உடனே அதை அடையணுங்கிற ஆசை நமக்கு ஏன் வரும் கண்டிப்பா வராது ஏன்னா புரிதல் இருக்கும்போது இது தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதை வந்து தவிர்த்து விடுவோம் அதுதான் அடக்கம்னு சொல்றது அதை பார்க்காமையே அப்படியே நிறுத்துறது வந்து அடக்கம்ங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும் சமம் தமம் அது ரெண்டு விஷயம் வந்து மன அடக்கம் புலனடக்கம் அப்படிங்கிற அடிப்படையில அத ரெண்டு விஷயங்களை நம்ம கையாடுறது எப்படிங்கிறத சொல்லி தர்றாரு அப்புறம் மூன்றாவதா விடல் அப்படின்னு சொல்றாரு இப்ப விடல் அப்படின்னா இங்க தியாகம்னு சொல்லலாம் தமிழ் வார்த்தையில அதாவது பழைய தமிழுக்கும் இந்த புது தமிழோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தியாகம்ங்கிற விஷயத்த கூட நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா எல்லாத்தையும் துறக்கிறதுங்கிற மாதிரி பொதுப்படையா எடுத்துக்கிறோம் தியாகம்னா துறத்தல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்போ துறத்தலாம் எண்ணத்தை திறக்க முடியும் எல்லாத்தையும் துறந்துட முடியுமா மனைவி குழந்தைகளை திறந்துடலாமா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறதா அல்லது சொத்து சூழல்கள் எல்லாம் இழந்துடுறதா அதுதான் தியாகமானா அப்படி சொல்ல வரல தியாகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அர்ப்பணிப்புங்கிற அடிப்படைய சொல்ல வர்றாரு அதாவது உணப்பூர்வமாக அகப்பூர்வமாக அர்ப்பணித்தல் மனதார ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு கொடுத்தார் அதை தான் தியாகம் அப்படிங்கிறது இங்கே இப்போ நம்ம ஒருத்தருக்கு தான தர்மம் செய்யணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறது மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு பரிகாரம் வேணும் ஒரு கோயில போய் எதையாவது சாங்கியத்தை கழிக்கணும் அது ஜோசியர் சொல்லிட்டாரு அதுக்காக போய் நம்ம வந்து செய்ய போற தியாகம் பண்ண போறேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா அது பலன் கிடைக்காது உலபூர்வமாக அகத்தின் அடிப்படைகளை செய்ய வேண்டியதுதான் தியாகம் அப்படிங்குறது இங்க கூறப்படுது அடுத்தது என்ன சொல்ல வராருன்னா சகித்தல் அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சகித்தல் அப்படின்னா துயரங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஏன் துயரங்களை பொறுத்துக் கொள்ளணும் இப்ப நமக்கு எப்படி எப்படிப்பட்ட துயரங்கள் வருகிறது இப்ப மற்றவர்களான துயரங்கள் வரும் நாமே நமக்கு துயரங்களை உண்டாக்கிக்குவோம் இப்படிதான் நம்ம துயரங்களுக்கு ஆட்கொள்றோம் இப்ப நாமளே நமக்கு எப்படி துயரங்களை உண்டாக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்னானந்தா நம்ம வந்து ஒரு விஷயத்த சரின்னு சொல்லி தவறான விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு அதனால சில துயரங்களை நம்ம அடைகிறோம் அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம துயரப்படுறோம் அப்படிங்கறது அனுபவமா நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அறிவுடைய சான்றோர்கள் சொல்றத வச்சு நம்ம சில தவறான பாதைகளை பயணிக்காம நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா நமக்கு ஏற்படாம தடை ஏற்பட்டு விடும் இல்லையா அதைத்தான் இங்க அவர் சுட்டி காட்டுறார் சகித்தல் அதாவது மற்றவர்கள் செயல்களால் வருகின்ற துன்பங்களையும் நம்முடைய செயல்களால் வருகின்ற கஷ்டங்களையும் நாம் பொறுத்து கொள்றதுதான் இங்க சகித்தல்னு சொல்றார் அடுத்தது சமாதானங்கிற ஒரு வார்த்தையை கையாள்றாரு சமாதானம்னா இங்க ஒருமுகப்படுத்துதல்னு அர்த்தம் அதாவது செய்யற காரியங்கள்ல ஒரு நேர்த்தி இருக்கணும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும் அது வந்து யாருக்கும் இடையூறுகள் இல்லாத மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சமாதானம் பேசப்படுது அப்புறம் சத்தைங்கிற ஒண்ணு கடைசியா கையாள்றாரு சத்தை அப்படின்னா என்னன்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்பிக்கை அப்படின்னா என்ன எதன் நம்பிக்கை இப்ப நம்ம படிக்கிற இந்த சாஸ்திரம் நமக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா இந்த சாஸ்திரம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் இப்போ இந்த சாஸ்திரத்தை கூறிய தாண்டவராய சுவாமிகள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு அதன் மேல ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கையின் அடிப்படாதான் நம்ம இந்த சாஸ்திரத்தையும் படிக்கணும் நம்பிக்கை இல்லாமல் இந்த சாஸ்திரம் நம்ம படிக்க வந்தோம் அப்படின்னா இப்ப இந்த சாஸ்திரம் கூற வர்ற விஷயங்கள் வந்து நமக்கு உள்ள போகாது அதனாலதான் ஒரு அதிகாரித்துவம் வேணுங்கிறது ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான அதிகாரி அங்க இருந்தாகணும் அப்பதான் அந்த பாடத்திட்டம் படிக்கும் போது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அத அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சிரத்தை வேணும் அந்த நம்பிக்கை வேணும் அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயணிக்கிற இலக்கை வந்து நம்ம சரியான சீக்கிரமாகவும் அடைய முடியுங்கிறது தான் இந்த மாதிரி நூல்கள் நமக்கு வழிகாட்டுற அமைகிறது இப்ப இதுல சமம் தமம் விடல் தகித்தல் சமாதானம் சிரத்தாராம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அப்படிங்கிறாரு அகக்கரண தண்டம் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துவது அதாவது உட்புறமாக அகத்திலே மனதிலிருந்து வெளியப்படுகின்ற எண்ணங்களுடைய விஷயங்களை கவனித்து அதை சமநிலைப்படுத்துவதுதான் இங்க அகக்கரண தண்டம் புறக்கரண தண்டம் அப்படின்னா புறக்கரணங்களாகி இந்த புலன்கள் இதில் செய்யப்படுகின்ற செயல்கள் அதை பார்த்த உடனே ஒண்ணு சாப்பிடணும்னு போனோம் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அதை நம்ம நடைமுறை கொண்டு வரணும்னு ஆசை வந்துடும் இதெல்லாம் வந்து புறக்கரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறது எதன் அடிப்படையில் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விவேகத்தினால தான் அதை நம்ம தடுத்துக்கணும் அது எப்படிப்பட்ட விவேகம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனா இந்த பாடத்திட்டங்கள் நம்ம சுட்டி காட்டப் போகுது அடுத்தது சொல்றாரு அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகுங்கிறாரு இப்போ விடல ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தோம் குளப்பூர்வமாக விடல் மனப்பூர்வமாக விடல் அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இப்ப வந்து தேவர்களுக்கு ஒரு யாக யக்னம் நம்ம செய்யறோம் என்ன அடிப்படையில் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறோம் அந்த பலனை வந்து நம்ம என்ன பண்றோம் நமக்கு நல்லது நடக்கும் அதனாலதான் இந்த பூஜையை நான் பண்றேன் அந்த பலனுடைய அடிப்படையில் தான் இந்த யாகத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சு செய்யும்போது அது நமக்கு என்ன கர்மமாக மாறிடும் காமிய கர்மமாக மாறிடும் விருப்பப்பட்டு செய்ய காரியங்கள் அதெல்லாம் அப்ப அந்த காமிய கர்மத்தினுடைய பலாபலன்கள் வந்து நமக்கு நன்மையாகவும் அமையலாம் தீமையாகவும் அமையலாம் ஏன்னா நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அது செய்யப்படுறதுனால அப்ப இங்க நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த யாக அக்னங்களும் அதனால கிடைக்கின்ற பலன்களை வந்து விரும்புவதை நம்ம தியாகம் செய்யணும்னு சொல்ற வர்றாரு அப்ப நம்ம சந்தேகம் வரும் எப்படிங்க நம்ம அதை நன்மை கருதிதான் அந்த யாகம் நான் அதனுடைய பலன் எனக்கு கிடைச்சாதான பரவாயில்லை நீங்க அதை விடணும்னு சொன்னா அப்ப அந்த யோகத்தினுடைய பலன் நமக்கு தண்ணி பிரயோஜனம் இல்லையா அப்ப அதான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த பலனை எதிர்பார்த்து செய்வதனால உண்மையிலேயே உங்களுக்கு நன்மை வருமா தீமை வருமானு தெரியாம செஞ்சு அதனுடைய சிக்கல்களை தான் நீங்க வந்து கடைசியில் என்ன பண்ண போறீங்க செயல்களை அனுபவிக்க போறீங்க அதுதான் உங்களுக்கு கஷ்டமா மாறப்போது மற்றவர்களின் செயல்களால் வருகின்ற கஷ்டமும் தன்னால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நமக்கு என்ன உண்டாக்க போகுது மிகப்பெரிய துயரத்தை உண்டாக்கப் அப்ப அதை நம்ம தகித்துக்கு கொள்ளக்கூடிய நமக்கு வரணுங்கிறதே கடைசியா சுட்டி காட்டுறாரு அதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றாரு அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த யாக யஜனின் பலன்களை விரும்பாமல் நம்ம அந்த காரியத்தை செய்யணும் அதனாலதான் இப்ப சொல்ல வர்றதுங்க என்னன்னா மற்றவர்களால் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல சொர்க்கலோகம் பித்ருலோகம் பிரம்மலோகம் அப்படிங்கிற லோகங்களுக்கெல்லாம் நம்ம போகணுங்கிற ஒரு ஆசையை நம்மக்குள்ள வளர்த்துக்கிட்டு அதன் மேல நம்ம ஒரு பற்று வைத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா அது போன்ற அமர்தரு பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் அப்படிங்கிறார் அமரர்கள் அப்படி தேவர்கள் வாழுகின்ற அந்த லோகத்துக்கு நான் போகணும் ஆசைகளை நம்ம வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை வந்து விட்டுடுங்க அதனால ஒரு பலனும் காம மாதிவரின் அடக்குதல் சகித்தல் அப்படிங்கிறார் காம மாதிரினா அதாவது மற்றவர்களால் உண்டாக்குகின்ற ஆசைகள் அது வந்துச்சுன்னா அதை அடக்குங்க அதுதான் சகித்தல் அப்படிங்கிறார் அப்ப மற்றவர்களால் வருகின்ற ஆசைகள் என்ன இதே தான் அதே சப்ஜெக்டே தான் இப்ப மற்றவர்கள் என்ன சொல்றாங்க நமக்கு அதாவது நீங்க வந்து பூஜை பண்ணிணா இது கிடைக்கும் அங்க பூஜை பண்ணினா அது கிடைக்குங்கிற ஆசை வார்த்தை காட்டி நமக்கு சில யாக யஜினங்களை நமக்கு சொல்லி தூண்டுறாங்க நாமளும் அதன் அடிப்படையில் அதை செய்யறோம் அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால நம்ம அந்த ஆசைகளால் செய்யக்கூடிய பலன்களை நம்ம துயரத்து தான் அவர் சு காட்டி மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆசை வார்த்தைகளை மாட்டிக்காம அடக்குங்க அதுதான் உங்களுக்கு இங்கே சகித்தல் அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த பாடல் நமக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுக்குது இந்த ஆறு விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் இதுதான் ஒரு சாதகனுடைய சாதனைகள் அப்படிங்கறதையும் அடுத்த பாடல்ல சுட்டி காட்ட அடுத்த பாடல் லவண பொருளைத்தானே பித்தம் சிந்திக்குமாறு பரதமாய் வைக்கும் இட்டை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றுதலே சத்தையாகும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே அப்படிங்கிறார் அதாவது சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு இப்போ சிரவண மனநிதி ஆசனம்னு சாஸ்திரம் சொல்லுது சிரவணம்னா கேட்டல் மனனம்னா அதை பற்றிய சிந்தனை பண்றது சிந்தித்தல் நிதித்தியாசனம்னா நம்ம இதுவரைக்கும் கேட்டு அதை பற்றிய சிந்தனையில நம்ம ஒரு தெளிவடைந்து அதன்படி நம்ம நிலையக நிற்றல் இந்த மூன்று விஷயங்கள் வந்து சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லப்படுது அது போல இந்த சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு நம்ம கேட்கிற விஷயங்கள்ல சதா இந்த மனம் அதை பற்றி அதாவது வேதாந்த சாஸ்திர பாடங்களை கேட்டு அதன் பொருளை மனம் எப்போதும் ஒருமுகப்பட்டு சிந்தித்தவாறு இருப்பதுதான் அப்படி சிந்தித்து அந்த சத்தியத்துல நம்ம நிலைத்து நிற்பதை தான் சமாதானம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு இந்த இடத்துல முதல் பாடல்ல வந்து அந்த ஆறு லைன்ல சமாதானம்ங்கிற ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு இங்க அதுக்கு ஒரு கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு இது போன்ற பாடத்திட்டங்களை நீங்க படித்து அதுல அந்த பாடத்திட்டத்தினுடைய பொருளை நன்கு உணர்ந்து அதை பற்றி சிந்தித்து அந்த சத்தியத்துல நீங்க நிலைத்து நிற்கணுங்கிறது தான் எங்க சமாதானம்னு நான் சொல்றேன் அப்படின்னு இந்த பாடல்ல தெளிவுபடுத்துவாரு அது முதல் லைன்ல சொல்றாரு லவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் யுத்தை சமாதானம் என்பவர் மேலோர் அப்படிங்கிறார் இதைத்தான் சமாதானம்னு பெரியவங்க சொல்றாங்க மேலோர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு பரம சத்குரு நூல் அன்பு பற்றுதலே ஸ்ரத்தையாகும்ங்கிறாரு பரம சத்குரு அதாவது இது போன்ற ஒரு சாஸ்திரத்தை எழுதிய மகான்கள் ஞானிகள் சத்குருநாதருடைய நூல் மீது நம்ம அன்பு வைத்தல் அது மேல நம்பிக்கை வைத்தல் தான் இங்க சர்தைன்னு சொல்றாரு ஏன்னா இப்ப இந்த கைவளியின் அவனீதம்ங்கிற ஒரு நூலை எழுதிய தாண்டவராய சுவாமிகள் மீத நாம ஒரு அன்பு வைக்காமலோ இல்ல அந்த குருநாதர் மேல நாம ஒரு நம்பிக்கை வைக்காமலோ இந்த பாடத்திட்டத்தை நம்ம படித்து புரிந்து முடியாது ஏன்னா இதுக்கான அதிகாரிகளாக நாம இருக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம முதல்ல பந்து இந்த பாடம் என்ன சொல்ல வருது இந்த பாடத்தை எழுதியவர் யார் இந்த நூலை வெளியிட்டவர் யார் எழுதியவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் மேல ஒரு நம்பிக்கை படிக்கும் போது அந்த பாடத்தினுடைய புரிதல் நமக்குள்ள கண்டிப்பா வரும் இதில் வர்றாரு பரமசத்குரு நூல் அன்பு பற்றுதலே சத்தையாகும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே அப்போ மேற்கூறிய இந்த மேன்மை மிக்க ஆறு வகை பண்புகளையும் கொண்ட நான்கு வகை சாதனங்களின் பொருள் விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற அந்த நான்கு விஷயங்களுக்கு உண்டான விளக்கம் இந்த மூன்றாவது பாடல்கள் மூலமாக ரொம்ப அற்புதமாக தெளிவுபடுத்தாரு அப்ப அந்த ஆறு விஷயங்கள் வந்து நம்மளை போன்ற சாதகர்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஏன்னா நம்ம இந்த சாதனைகளை பண்ணாம நம்ம சாதிக்க முடியாதுங்கிறத அடுத்த பாடலை ரொம்ப அழகா விளக்குறாரு சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை லால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் பொருடனாம் என்கிறார் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார் அதாவது இதெல்லாம் உள்ளிருந்து வர்றது வெளியிருந்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுத முடியாது எல்லாம் அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பாடல்கள் எல்லாம் அந்த நிலைக்கு போயிடுவாங்க அந்த கடந்த பாடத்துல சொன்ன இந்த நிலையில நம்ம உயரும் போது நமக்குள்ளிருந்து வெளிப்படுறதுதான் திருக்குறள் திருவாசகம் திருப்புகள் எல்லாம் வெளிந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டு எழுதுறதெல்லாம் வந்து மெய்ஞானம் ஆகிடாது அதெல்லாம் புற ஞானம் அது அதாவது நம்ம ஒரு புத்தக நூல படிச்சு நம்ம பாடத்தை விளக்கப்படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து புற அறிவுன்னு சொல்லப்படுது அது நாலேஜ் தான் அது கான்சியஸ் ஆகாது ஆனா நம்ம வந்து நமக்குள்ள இருந்து வெளியே வரணும்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க வந்து பாஸ்பிரபலா கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி எழுதப்பட்ட நூல்கள் தான் திருமூலருடைய திருமந்திரம் திருவர்களுடைய திருக்குறள் போன்றதெல்லாம் அது மாதிரி இவர் தாந்தவராய சுவாமியுடைய இந்த கைவள்ள நவனிடம் அப்படி எழுதப்பட்ட நூல் இதெல்லாம் அப்ப இந்த சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை அப்போ சாதனம் ஒண்ணு வேணும் எதையாவது ஒண்ணு சாதிக்கணும்னா அதுக்கு தேவையான சாதனை நம்ம கிட்ட இருக்கணும் சாதனம் இருக்கணுங்கிறாரு அதனால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும்ங்கிறாரு அப்ப அந்த நான்குங்கிறது என்ன விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்தி முகுச்சுத்துவம் அப்படிங்கிற அந்த நான்கு விஷயங்கள் நான்கு வருஷத்துல வந்து விவேகம்னா என்ன நன்மை தீமைகளை பிரித்தறியுது அதாவது நித்தியம் அனித்யம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பிரித்தறியதுதான் விவேகம் வைராக்கியம்ங்கிறது என்ன மற்ற லோகங்கள் மீது பற்று அறுத்தல் அதாவது இன்னொரு உலகம் இருக்கு நான் அந்த போய் சார் இருக்க போறேன் இந்த உலகத்துல நான் வாழ்ந்த வரைக்கும் போதும் அதுக்காக நான் என்ன பண்றேன் இந்த பூஜை பண்ண போறேன் அந்த பூஜை பண்ண போறேன் நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு போறேன் அந்த பூஜையை பண்ணி சொர்க்க லோகத்துக்கு போக போறேன் இந்த பூஜையை பண்ணி வைகுண்டம் போக போறேங்கிற ஒரு எதிர்பார்ப்போட செய்யக்கூடிய காரியங்கள்னால நமக்கு பல பிரச்சனைகள் வருங்கிறத வைராக்கியம் சொல்லி அதெல்லாம் விட்டுடு பற்றட்டு வீடுன்னு சொல்றாரு அப்புறம் சமாதி சக்க சம்பத்தின்னு ஒரு ஆறு விஷயங்கள் சொல்றாரு அதுதான் சமம் தமம் விடல் சகித்கல் சமாதானம் சத்தை என்று நமக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம் இத்துடன் முமுட்சுத்துவம் இப்ப இது போன்ற முக்கிய விரும்பணும் அதாவது இந்த பாட இந்த பாடங்களெல்லாம் படிச்சு அந்த ஞானத்தை அந்த அறிவை நம்ம அடையணும் இல்லையா அதுதான் நமக்கு உண்மையான மோட்சம்னு சொல்ல வருது விடுதலை லிபரேஷன் சொல்றோம் அப்ப அந்த ஞானம் நமக்குள்ள வரும்போது இந்த அறியாமையிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடும் இங்க விடுதலைங்கிறது என்னன்னா நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிறது தான் இங்க விடுதல் ஏன்னா நம்மள வந்து இந்த அறியாமைகள் வந்து கட்டி வச்சிருக்கு தவறான விஷயங்களை மனதில ஏற்றி வச்சுக்கிட்டு நிறைய புரிதல் இல்லாம அந்த விஷயங்கள்லாம் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் ஒரு பொன் விலங்கு மாதிரி நம்ம அதை மாட்டிக்கிட்டோம் விலங்கு என்னமோ க செஞ்சாலும் தங்கத்துல செஞ்சு போட்டாலும் விலங்கு விலங்கு தானே அது கை விலங்கா மாட்டின பிறகு அதை தங்கத்துல மாட்டிருக்குன்னு சந்தோஷப்படுவோமா விலங்கா மாட்டிக்கிட்டோம்னா அதை அறுத்தறியை தான் பார்க்கணும் ஏன்னா அது கை விலங்கு நமக்கு எந்த வேலையும் சுயமா செய்ய முடியல கட் பண்ணி விடுங்கன்ற மாதிரி இந்த அஜ்யானங்கிற ஒரு அறியாமை நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இதுலருந்து நமக்கு விடுதலை வரணுங்கிறது தான் இங்கே அவர் சுட்டி காட்டுறாரு அதுதான் மோட்சம்னு சொல்கிறாங்க அந்த மோட்சங்கிறது தான் இங்கே முமுட்சுத்துவம்னு இவர் சொல்ல வர்றாரு அப்போ அந்த அடிப்படையில் அவர் சொல்ற இந்த விஷயத்த ரொம்ப அற்புதமாக இங்க சொல்றாரு இந்த நாங்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும் இந்த நான்கும் யாரு அடையறானா அவனுக்கு ஒரு ஞானம் வந்துடும்பா இதை பத்தி ஒரு ஞானம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட ஞானம் எப்படி இருக்கும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நூதன விவேகினா அதாவது ஒரு இந்த பாடகளை படிக்க வரக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சிக்க வரக்கூடிய ஒருவர் அவர் வந்து நூதன விவேகின்னு சொல்றார் இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்காரு ஆனா அவர் புதுமையான ஆள் இந்த விஷயத்துக்கே புதுசானவர் அவரு அவருக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல ஆனா அவருக்கு இதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னா நுழையாது அது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாங்கிறார் அப்படி ஒரு இந்த விஷயம் மட்டும் அவருக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னா பல ஜென்மங்களாக எடுத்த பிறவியில அவர் பல புண்ணியங்களை செய்திருக்கிறான் அதனாலதான் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறதை எங்க சுட்டி அதாவது வழிமுறை தெரியாமல் யாருமே எந்த ஒன்றையும் இந்த உலகத்துல சாதிக்க முடியாது அப்போ இந்த நான்கு வழிமுறைகளை நாம் சாதனமா கொண்டு இந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது புதிதாக இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை அதுவும் நம்முடைய தாய்மொழியிலேயே தமிழ்லேயே கற்கின்ற சாதகனுக்கு எவ்வளவு எளிதா இதை புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள முடியும் ஆனா நமக்கு தமிழ் இன்றைய பிரவீன யுகத்துல மாற்றப்பட்டிருக்கிறதுனால ஒரு புரியாம போயிடுங்கிறதுக்கு தான் இங்க இந்த சாஸ்திரங்களை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் நம்மள மாதிரி தேவைப்படுது அப்போ இது பழைய நூல்கள் வந்து ரொம்ப பழைய தமிழ் எழுதப்பட்டதை இன்றைய மாணவர்களால் படித்து புரிந்து கொள்ள முடியலங்கும் போது அதை நம்ம ரொம்ப எளிமைப்படுத்தி உரைநடைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அவங்க படிப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் உரைநடைகளாக தான் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் மேலோட்டமாக அந்த புத்தகங்களை கதை புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கும்போது இந்த பாடல்களுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு புரியாமலே போயிடுது சரி எப்படியா படிச்சு அப்படியாவது புரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு நாலு பக்கம் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இந்த புக்கு செல்ஃப்ல வச்சா எடுக்கிறதே கிடையாது நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க இப்போ இந்த கைவலை நம்மதான் எப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் இதை உண்மையா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க கோடியில ஒருத்தர் தான் இப்படி பார்த்தா ஏன்னா நல்லா புரிஞ்சுட்டு இந்த உலகம் சுபிச்சமா மாறி இருக்குமே எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கலாமே அப்படி இல்லையே இப்போ இந்த உலகம் எல்லாம் பிரச்சனையில தானே ஓடிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் புரியல இந்த பாடத்திட்டம் எல்லாம் யாருக்குமே புரியலங்கிறதா இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதை ரொம்ப எளிமையாக்கி இந்த மாதிரி பாடத்திட்டங்களை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இது போல ஒரேநடை பகுதிகளாக மாற்றுறது மட்டும் இல்லாம இது மாதிரி கட்டாய வகுப்புகளாகவும் கொண்டு வந்து உட்கார வச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு அப்பதான் இது எப்படியாவது உள்ள போகும் அப்படி உள்ள போயிட்டா அவங்க பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக புனிதமான பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கன்னு சொல்ல வராருங்க பூத ஜென்மங்கள் கூடி புனிதனாம் புரடனாமே அவன் அப்படியே புனித அடைந்துடுகிறான் அவன் வந்து மிகப்பெரிய பாக்கியசாலி புண்ணியசாலின்னு சொல்ல அப்போ முன்கூறி அந்த அந்த சாதன சம்பத்துகள் நிறைந்த அதிதீவிர பக்குவத்தை அடைந்தவன் சத்குருவின் மூலம் உபதேசம் பெறுவது போல இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த நூல் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குருவும் ஒரு சிஷியனும் கலந்துரையாடுவது போல இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு குரு கிட்ட வந்து சிசியன் பல சந்தேகங்களை கேட்கறான் குரு அதற்கு சரியான விளக்கங்களை கொடுக்கிறாரு அந்த விளக்கத்தின் மூலமாக அவனுடைய சந்தேகம் தெளிந்து அவனுடைய அறியாமைகள் நீங்கி அவன் ஒரு ஞானியாக மலர்றான் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முடிவு அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூலம் தான் இப்ப நாமெல்லாம் படித்து வந்திருக்கோம் அதனால ரொம்ப கவனமாகவும் இந்த பாடத்தை புரிதலோடும் கவனிங்க அப்பதான் புரியும் அடுத்த பாடல சொல்றாரு இவன் அதிகாரி ஆனோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் சதித்திடா புழுப்போல் வெம்பி பவமரும் ஞான தீர்த்தம் படிந்திட பகறினான் என்கிறார் அதாவது இவன் அதிகாரி ஆனோன் இந்திரியங்களாலும் அதாவது சமாதி சக்த சம்பத்திங்கிற நான்கு சாதனங்களை அடைந்தவன் தான் ஞானத்தை அடைவதற்கு தகுதியான அதிகாரி அப்படிங்கிறது நம்ம இந்த நூலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும் பொதுவா யார் இந்த நூலுக்கு அதிகாரி அப்படின்னு இது போன்ற விஷயங்களை படித்து புரிந்து கொள்ள தகுதியானவர்கள் அப்ப இது யாருக்கு தேவைப்படுது மோட்சத்தின் மீது ஆசை உள்ளவர்களுக்கு முனுச்சுத்துவம் உள்ளவர்கள் தான் போன்ற நூல்களை தேடி வருவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு இப்ப வரவேண்டியது இல்லையே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவியல நல்ல நல்ல பாடம் போட்டிருப்பாங்க அதை பாக்குறது வந்துட்டு ாலும்ூத பௌதிகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் தகுத்திடா புழுப்போல் விரும்பி இவனுக்கு என்ன வருதுன்னா இந்த மாதிரி ஒரு சாதனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அதிகாரி இந்த நூலை படிக்க வந்தாலும் கூட அவனுக்கு தடைகள் வருதுங்கிறார் என்ன மாதிரி தடைகள் வருது இந்திரியங்களாலும் நம்முடைய புல இன்பங்களாலும் தடை வந்துருது என்ன தடைனா இப்ப இந்த பாட திட்டத்தை படிக்கலான்னு நம்ம கிளம்பும் போது ஒரு போன் வரும் நண்பர் கூப்பிடுவாரு வாங்க நான் வந்திருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா சரி இவ நண்பர் இவ்வளவு நாள் கூப்பிடாத ஒரு திடீர்னு கூப்பிடுறாரு இந்த பாடத்தை அப்புறம் படிச்சுக்கலாம் இல்லைன்னா எப்படி ஒரு ரெக்கார்டிங் பண்ணி போட்டுருவாரு அப்புறம் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்றோம் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம உடனே நண்பரோட சேர்ந்து ஒரு உணவு இருந்து போயிடுறோம் இன்னும் சிலர் வந்து சினிமாவுக்கு போயிடுவாங்க இது மாதிரி நடக்கும் இதெல்லாம் வந்து இந்திரிய சுகங்கள் அதாவது காது வழியா ஒரு விஷயத்தை கேட்டு ஆசைப்படுறது கண்கள் வழியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அதை நோக்கி போறது இது போன்ற இந்திரிய சுகங்களால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தடையாக மாத்திக்கிறாங்க இந்த புத்தகம் படிக்க வர்றது இந்த சாஸ்திரங்களை படிக்க வர்றது தடையாக மாற்றிக்கொள்கிறார்கள் நீங்க சுட்டி காட்டுறாரு இவன் அதிகாரி ஆனோன் இந்திரியங்களாலும் குவன தெய்வங்களாலும் புவன தெய்வங்கள்னு நீங்க சுட்டி காட்டுறாரு இப்போ கோவன நீங்க ஏதோ வெளியேறு தேவர்கள் நினைச்சுக்கூடாது அதாவது இது வந்து ஒரு மூன்று விதமான தடையா சாஸ்திரம் சொல்லுது அத்தியாத்மிகம் அதிபௌதீகம் அதி தெய்வீகம் அந்த மூன்று தடைகளை இங்க சுட்டி காட்டுது அதாவது அதை வந்து நம்ம தமிழ்ல படிச்சோம்னா ஆதி ஆத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் அப்படின்னு ஒரு மூன்று தடைகள் இருக்கு அது என்ன தடை அத்தியாத்மிகம் அப்படின்னா தனக்குத்தானே தடை எப்படி தனக்குத்தானே தடை அப்படின்னா தன்னுடைய இந்திரங்களாலும் தன்னுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளாலும் நம்ம இந்த பாடத்திற்கிட்ட படிக்க முடியாம போயிடும் எப்படின்னா இப்ப இந்திய ஆசை இந்திரிய சுகத்தினால இப்ப நம்ம ஒரு உணவு வந்து போறோம் ஹோட்டலுக்குன்னா ஒரு இந்திய சுகத்தினாலதான் போறோம் இப்ப ஒரு பணம் பார்க்க ஆசைப்படுறோம் ஒரு புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்க பாக்கிறோம் ஆசைப்படுறோம்னா அது நம்ம கண்கிற ஒரு புலன் வழியாகத்தான் நம்ம ஆசைப்பட்டு அதுக்காக போறோம் இது போன்ற ஆசைகளை சிக்கிற இந்த புலன்கள் மூலமா இது போன்ற நல்ல விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம் இல்லையா இதெல்லாம் தடைகள்ங்கிறத அத்தியாத்மிகம்ங்கிறாரு இப்போ ஒரு என்ன பண்ணலாம் இப்போ இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலாம்னு நினைச்சிருப்பாரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த கைது நம்ம இந்த வகுப்பு நடக்குது அப்படின்ட்டு ஆனா அவர் ஏன் வர முடியலன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம் போயிட்டு இருடல் உபாதைகள்னால காய்ச்சல் வந்திருக்கலாம் இல்ல இருமல் வந்து அவரால் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம் தலைவலி வந்திருக்கலாம் அப்ப இதனால என்ன பண்றாரு உடல் உபாதைகள் காரணமாக இந்த வகுப்பை வந்து அவர் கட் பண்ணிடுறாரு இப்பதெல்லாம் தடைகள் இந்த தடைக்கு பேர் வந்து அத்தியாத்மிகம்னு சொல்லுது அதாவது ஆதி ஆத்மீகம் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு இந்த தடை நமக்கு சொந்த துன்பங்களாக நம்ம வச்சுட்டு இருக்கோம் இந்த தடைகள்லாம் நமக்கு இந்த மாதிரி பாடங்களை படிப்பதற்கு வந்து சேர்ந்துடுதுன்னு சொல்றாரு அப்புறம் இயற்கையின் பஞ்சபூதங்கள் ஆகிய அதாவது மனிதன் தெய்வமாக வழிபடுகின்ற வருணன் வாயு அக்னி போன்றவர்களால் மழை புயல் கடற் சீற்றம் பூகம்பம் வீட்டு சுவர் இடிந்து விழுதல் மரம் முறிந்து விழுதல் முதலான துன்பங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டு விடுது அப்படின்னு சொல்ற அதாவது இயற்கையினுடைய சீற்றம் இப்ப ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த பாடத்திட்ட தான் படிக்கணும்னு நினைச்சு வர வர விரும்புறாரு திடீர்னு அவருக்கு ஒரு கடுமையான மழை அங்க புடிச்சுக்கிட்டு மழையின் காரணமாக அங்கிருந்து அவர் வர முடியல இந்த விஷயத்த கேட்க முடியல அல்லது கேட்கலான்னு சொல்லிட்டு மொபைல் போன் ஆன் பண்றாரு உடனே பயங்கரமான இடி மின்னலோட மழை வந்து பிடிச்ச உடனே அவருக்கு நெட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுது அப்ப அவரால் கேட்க முடியாம இந்த பானம் வந்து பயன்படாம போயிடுது அப்ப இது இயற்கையினால் வரக்கூடிய தடை அப்படின்னு இங்க சுட்டி அப்புறம் அதே மாதிரிதான் நம்ம மற்ற விஷயங்களும் வரும் இல்லை எப்படின்னா இப்ப ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற விஷயத்துல இதெல்லாம் வருதுங்களா ஆதி பௌதிகம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்ப புழு பூச்சி மிருகங்கள் அப்படி மற்றவர்களால் அல்லது நம்மளுடைய உறவினர்களால தடை வரும் எப்படின்னா நம்ம எப்பயாவது இந்த பாடத்திட்டத்தை கேட்கலான்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப ரொம்ப முக்கியமா இப்போ முக்கியமான வேலை இருக்குது இதை பாருங்க அதே போக அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தடு தடைகளை உண்டாக்குவாங்க இல்லை நமக்கு வேற ஏதாவது புது பூச்சிகள் மூலமாக ஒரு கடி ஏற்பட்டு தொந்தரவாகி இந்த பாடத்திட்டத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும் இது போல மூன்று தடைகள் நமக்குள்ள வந்து அத்தியாத்மிகம் அதிபௌத்திகம் அதி தெய்வீகங்கிற மூன்று விஷயங்களை வந்து நமக்கு தடையாக மாறிடுது அப்படிங்கறதையும் இந்த விஷயத்துல சொல்றதுதான் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் தகுத்திடா புழுப்போல் வெம்பி இது மாதிரி தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு சாதனை என்ன பண்ணணும் இது போற ஞானத்தை அடையணும் நம்ம மோட்சம் அடையணும்னு ஒரு இச்சையினாலதான் நீங்க வர மோட்சத்தின் மீது யாருக்கு இச்சை இருக்கிறதோ அவனையும் நம்ம முமுட்சுன்னு சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு முமுட்சு இந்த மூன்று துன்பங்களையும் தாங்க முடியாம ஒரு வெயில்ல எப்படி வெப்பம் தாங்காம ஒரு புழு துடி துடிக்கும் ஒரு புழுவை தூக்கி வெயில்ல போட்டீங்கன்னா அப்படியே அது துடிச்சு கதரும் அந்த மாதிரி ஒரு துடி துடிக்கின்ற போன்று இவனும் தன் துன்பங்களை காரணமாக இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார நோயை நீக்கும் பொருட்டு பதறியபடி தத்துவ ஞானத்தை உபதேசம் தருமாறு தன்னுடைய குருநாதரை நோக்கி விரைந்து வருகிறான் அப்படின்னு பவமரும் ஞான தீர்த்தம் படிந்திட பதறி நானே குருநாதா எப்படியாவது எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருங்க என்னுடைய அறியாமையிலருந்து என்னை விடுவிச்சிருங்க எனக்கு எத்தனையோ தடைகள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாம நிறைய கஷ்டங்கள் எனக்கு உண்டு பண்ணிடுச்சு அப்படி இந்த மூன்று தடைகள்லேருந்து என்னை விலைக்கி என்னை சொல்லி இந்த பாடலில் அவன் கூறுற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது பவமுறும் ஞான தீர்த்தம் படிந்திட பதறி நானேன்னு சொல்லி இந்த ஐந்தாவது பாடல் நமக்கு தெளிவுப்படுத்துது அதாவது அத்தியாத்மிகம் அதிபௌதிகம் அதி தெய்வீகம் என்ற துன்பத்தை கொடுக்கின்ற இந்த மூன்று விதமான தடைகளை நீக்கி ஆப்பனான தகுதியை எனக்கு அடைய குருநாதான்னு சொல்லி அவர் கேட்குற மாதிரி எழுதப்பட்டிருக்கு அடுத்த பாடல்ல ஆணப்பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வளையிறல் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று நாண சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ல அதாவது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ட்டு மனதளவுல ஒரு பக்குவமானவன் தான் இந்த மொமுட்சும் நம்ம சொல்றோம் அப்படி இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு இந்த மோட்சத்தின் மீது எனக்கு ஒரு இச்சை வந்திருக்கு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு ஒரு குருநாதரை தேடி இந்த பாடத்தை படிக்க வருகின்றவன ஒரு பக்குவப்பட்ட சாதகன் அப்படின்னு சுட்டி கேட்டுறாரு அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட சாதகன் தன்னுடைய உறவுகளாகிய மனைவி மக்கள் கோகப்பொருட்கள் நிலபுலன்கள் அப்படிங்கிற இந்த நிலையற்ற சுகங்களின் மீது அளவிட முடியாத ஆசைகளை விட்டு விடுவது என்பது எப்படி இருக்கும்னா வேடன் விரித்த வலையில் சிக்கி தப்பிய மான் எவ்வாறு தப்பி பிழைக்க விரும்பி திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக ஓடுமோ அது இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு காணவர் வளையீரல் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் ஒரு வேடன் வந்து ஒரு மானை பிடிக்கிறதுக்காக ஒரு வலை அமைச்சிருக்கான் மான் வந்து அந்த தெரியாம அந்த வலையை மெதிச்சு அதுல சிக்கிக்குது அவன் விரிச்ச வலையில ஆனா ஒரு யதார்த்தமா அது எப்படி அந்த காலை உதறும் போது அந்த வலையிலிருந்து விடுபட்டுடுது அப்படி விடுபட்ட உடனே அது எவ்வளவு வேகமா அத தன்னை தப்பி ஓடுமோ அது இந்த சாதகன் தன்னை சாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து மிக வேகமாக விலகி ஓடி வருவான் அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு ஆணவர் வளைகிறல் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று இப்ப போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்றுங்கிறார் ஏன் அப்படி சொல்றாருன்னா இப்ப இந்த பொன் மண் பெண் மூன்று ஆசைகளை உண்டாக்குகின்ற இந்த உலகத்தை உண்மையாக பார்க்காமல் மித்தியாவாக பார்க்கிறான் அதாவது இதெல்லாம் வந்து அந்த ஆம்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு ஸ்படிகல்லின் பக்கத்துல வந்து ஒரு சிவந்த நிற மலரை நம்ம கொண்டு போன உடனே கண்ணாடி போன்ற ஸ்படிக நிறம் வந்து சிவந்த நிறமாக மாறிவிடுகிறது ஆனா அந்த ஸ்படிகத்தினுடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்கு போன்ற கண்ணாடி அது எந்த ஒரு கலரும் இல்லை எந்த ஒரு நிறமும் இல்லை அப்படி ஒரு நிலையில அது தூய்மையா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு ஸ்படிக கல் பக்கத்துல கொண்டு போய் ஒரு ரோஜாமலருக்கு ஒரு செம்பருத்தி மாலையோ நம்ம வச்ச உடனே இந்த செம்பருத்தி மலருடைய சிகப்பு நிறம் வந்து அந்த கல்ல பிரதிபலிக்கும் அப்ப பார்த்த உடனே அந்த கல் சிகப்புகளைதான் மாறிடும் அந்த கண்ணாடி கல் அது அதாவது இந்த பிரபஞ்சம் இந்த ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பார்க்க போறோம் போக போக இந்த பாடத்துலதான் வரும் அப்ப அப்படிப்பட்ட இந்த மண் பொன் பெண்ணுங்கிற மூன்று ஆசைகளை உண்டாக்கின்ற இந்த உலகத்தை சத்தியமாக பார்க்காமல் மித்தியாவாக பார்த்து அவைகளை ஒதுக்கி விட்டு பக்க சத்குருவை தேடி வெறும் கையுடன் போகாமல் ஏன் குருவை பார்க்கும்போது வெறும் கையோட போக கூடாது அப்படின்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வயதில் பெரியவராகவும் இருக்கலாம் சிறியவராகவும் இருக்கலாம் தெரிஞ்சவர்கள் ஒருத்தர் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெறும் கையோடு பெரும்பாலும் போகக்கூடாது நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்க்க போனா கையை வீசிட்டு போகக்கூடாது அங்க குழந்தைகள் இருக்கோம் ஏதாவது எதிர்பார்ப்போம் வயதானவர்கள் இருப்பாங்க அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஒரு பணமோ இல்லை குழந்தைகளுக்கான ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ வாங்கிட்டு கொண்டு போய் தான் அப்படி பார்க்கறதுதான் ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம பாரம்பரியமாகவே கடைபிடிச்சிட்டு வரோம் ஒரு விஷயங்கள் வந்து குருவை பார்க்கும் போது கூட வெறுங்கையோட போகாம நம்மளால இயன்ற மலரையோ ஒரு பழங்களையோ வாங்கி கொண்டு போய் கொடுத்துதான் அவர் காலில் விழுந்து வணங்கி உபதேசம் வாங்கணும் அப்படின்னு இன்றைக்கு கூற அதாவது கோடவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று நான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அப்படின்னு ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் கூட இங்க கொண்டு வந்துடுறாரு அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்ங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம வந்து ஒரு சாதனை கரெக்டா அமைச்சுக்கிட்டோம்னால அந்த சாதனை மூலமாக நம்ம சாதிக்க முடியும் அப்ப அந்த சாதனம் வந்து நமக்கு ஒரு ஒழுக்கமா இருக்கும் பொழுதுதான் இது போன்ற பாடங்களை நம்ம பயணிக்கவும் முடியும் இப்ப ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி பாடங்களுக்குள்ள வந்து பயணிக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு இதெல்லாம் புரியவும் புரியாது அந்த மனப்பக்கமும் அவங்களுக்கு உண்டாகாது அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதிரி பாடங்களை கேட்கறதுக்கு உண்டான சகிப்புத்தன்மை இருக்காது பொறுமை இருக்காது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போர் அடிக்க வந்து சொல்லலாம் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பாடம் படிக்கக்கூடிய அதிகாரித்துவம் இல்லை அப்போ அந்த சாதனங்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த முக்சத்துவம் வந்த பக்குவமானவர்களுக்கு இது போன்ற பாடங்களை புரியுங்கிறதுனால அந்த ஒழுக்க நடவடிக்கைகள் அவர் எடுத்து சொல்லி கூடவே இது போன்ற ஒரு குருவை பார்க்கும் போது வெறுங்கையோட போகாம நம்மளால முடிஞ்ச மலரோ சிறு பழமோ வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது சும்மா எதுவான ஒரு சின்ன எலுமிச்சி கூட வாங்கி கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட உட்காந்து பேசலாம் வெறுங்கையோட போகக்கூடாது அவ்வளவுதான் நம்ம பெருசா ஒரு ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு கிடையவே கிடையாது அவர் அவர் எதிர்பார்க்கறதும் கிடையாது பொதுவா இது போன்ற சாஸ்திர விசாரங்களை அறிந்து கொண்ட ஞானிகளுக்கு வந்து மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க ஆனா நாம வந்து ஒரு மரியாதை நிமித்தம் அவங்க பார்க்கும்போது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்ட நம்ம எதை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா அவங்க ஏத்துக்குவாங்களே தவிர இவர் கம்மியா வாங்கிட்டு தந்துட்டாரு அவர் நிறைய வாங்கிட்டு வந்தாருங்கிற அந்த வியாலிட்டி எல்லாம் அவர்கிட்ட இருக்காது அந்த மாதிரி பக்குவமான ஞானிகள் தான் இது மாதிரி பாடங்களையும் உபதேசிப்பாங்க அந்த காலத்துல வந்து எப்படின்னா இந்த மாதிரி குருகுல கல்வி இருக்கும் அப்ப அந்த குருகுலத்துல படிக்க போகிறதுக்கு வந்து எல்லா தரப்பட்ட மாணவர்களும் அங்க வருவாங்க அரசு மாணவர்களும் இருப்பாங்க சாதாரண வியாபாரிகளுடைய குழந்தைகளும் அங்க படிப்பாங்க அவரோட தகுதிக்கு உண்டான குரு தட்சினை அவங்க கொடுப்பாங்க அதை குரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கு வரே தவிர அரச குமாரன் கொடுக்குற மாதிரி பொண்ணும் பொருளும் தான் இந்த சாதாரண மாணவன் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு இன்றைய கல்வி திட்டத்தில்தான் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் இருக்கு இன்றைய கல்வி திட்டங்கள் அப்படி கிடையாது அவரவர் சக்திக்கு உட்பட்ட கட்டணங்களை கொடுத்து குரு கிட்ட கல்வி கற்க முடியும் அதையெல்லாம் நம்மளால மாற்றப்பட்டு விட்டது ஏன்னா பாரத தேசம் வந்து ஆங்கிலேயர்களாலும் முகலாயர்களாலும் ஆளப்பட்டது இல்லையா அப்ப வந்து நிறைய மதமாற்றமும் நிறைய புது பழக்க வழக்கங்கள் நம்ம இடம் புகுத்தப்பட்டன அப்படி நம்ம எல்லாம் அதை புகுத்திட்டதுனாலதான் இன்றைய காலகட்டங்கள் வந்து இப்படி ஒரு அநாகரிகமாக நம்ம வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்ப நம்ம வந்து ஒரு ஞான நிலையில பயணிக்கணும்னா இது போன்ற சாஸ்திர நூல்களை படிக்கும் போதுதான் நம்ம இழந்த செல்வங்களை மீண்டும் அஹ் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்றேன் இதெல்லாம் வந்து ட்ரெஷர்ன்னு சொல்லுது நம்ம வேதம் பொக்கிசங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாரு அது நம்ம கிடைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துலயே இவையெல்லாம் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா தமிழ் மொழியை வந்து புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நம்ம தமிழ் வந்து இன்று தமிழாகவே இல்லைன்னு நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன் நம்ம பேசக்கூடிய தமிழ் வந்து தமிழே கிடையாது யோசிப்பாருங்களே ஒரு சாதாரணமாக நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன்னா நம்ம சொல்கிறோம் பஸ்ல தான் போகிறோன்னு சொல்லுவோம் சிற்றுந்தில் பயணம் செய்கிறேன்னு சொல்ல போகிறோமா கண்டிப்பாக கிடையாது காரில் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவோம் மேக்சிமம் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஆங்கில வார்த்தைகள நம்ம கையாளுடோம் ஏன்னா அப்படியே நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க இப்ப நம்ம திடீர்னு மாத்திக்கவும் முடியாது அப்போ அதனால நம்ம என்ன பண்றோம் புதுசா சுய தமிழ்ல பேசினா நம்மள ஒரு பைத்தியங்கார மாதிரி பார்ப்பாங்க இன்றைய ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா இப்ப தூய்மையான தமிழ்ல வாருங்கள் உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க என் மரக்கஞ்சடித்தான்னு கேட்பாங்க அந்த மாதிரிதான் இன்றைக்கு ஜனங்கள் இருக்காங்க அப்ப தமிழ் மொழி எவ்வளவு தூரம் இன்றைக்கு கீழே இறக்கப்பட்டிருக்குன்னா திட்டமிட்ட சதி இதெல்லாம் அதாவது இது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பொக்கிசங்களை இந்த சமுதாயம் படித்து தெரிந்து கொண்டு நல்ல நிலையை நோக்கி போயிடக்கூடாதுன்னு மாற்று மதத்தினரால் உண்டாக்கப்பட்ட ஒரு சதி திட்டம் தான் இதை சொல்லுவோம் ஏன்னா மெக்காலி எஜுகேஷன் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம மாற்றி கொள்ளவே இல்லை கல்வி மாற்றமே இல்லை ஏன்னா இங்கிலீஷ்களை கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைய அரசியல்வாதிகளால் கூட மாற்றப்படவே இல்லை அதனால்தான் அவங்க சொல்ற பாடத்திட்டங்களே படிச்சுட்டு இருக்கோம் இன்றைய வரை அரசியல்வாதிகளால் பாடத்திட்டங்கள் எழுதப்பட்டதுதான் எப்படி இருக்கு இன்னும் மோசமா தான் இருக்கு அப்ப இனிமே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எப்படி இருக்க போறாங்கன்னா இனிமேல் தமிழே பேச மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கும் எல்லாம் ஆங்கில பள்ளி கல்வியில தானே படிக்க வரும்னு ஆசைப்படுறோம் தன்னுடைய குழந்தைய மெட்ரிகிலேஷன் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறத பெரும்பாலான பேரண்ட்ஸ் விரும்புறாங்க அதுவும் இப்பெல்லாம் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் விரும்புறாங்க சாதாரண தமிழ் முறை கல்வியெல்லாம் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி படிக்க முடியாத நிலையை நாமளே உண்டாக்கி வச்சுக்கிட்டோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இன்னைக்கு அப்படி இல்லை படிக்க வைக்க முடியாது மாணவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு பார்த்தா ஆசிரியர்களே வரவில்லைங்கிறதா குற்றச்சாட்டு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்டு இதுக்கெல்லாம் நாமளே தான் காரணம் ஏன்னா நம்ம வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்ல நம்ம தாய் நம்ம விலைக்கு வித்துடுறோம் ஒரு தாயை காசு வாங்கிட்டு இன்னொருத்தனு விற்கிற மாதிரி இது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல ஏன்னா நமக்கு வந்து சரியான கல்வியை கற்றுக் கொடுக்கப்படலை அதனால இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்ப வந்திருக்கு நம்ம கிட்ட இப்ப இன்றைய வந்து எப்படி இருக்குன்னா பணத்தை நோக்கிதான் ஓடுதை தவிர பண்புகளை நோக்கியோ நல்ல விஷயங்களை நோக்கியோ ஓடுவதற்கு தயாராக இல்லை அதனாலதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து அதே பேர் வரவே ஒரு ஆதங்கத்துல நான் என்ன சொல்ல வேணேன் அப்ப இங்க வந்து இந்தப்ப நூலவர் என்ன சொல்ல வரா நான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அப்படின்னு இந்த ஆறாவது பாடல முடிக்கிறாரு அப்புறம் அடுத்த பாடல சொல்றாரு வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வால்வு எனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரச்சித்தல் வேண்டுமென்றான் அதாவது முதல்ல இந்த பாடத்திட்டத்துல அவர் என்ன சொல்ல வராருன்னா ஒரு குருவும் சிஷியனும் உரையாடல் நடத்துறாங்க அந்த உரையாடல்ல இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த சிஷிய வந்து இப்படி சொல்றான் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வு எனும் சோகத்தால் அந்த சிஷிய விடி வந்து குருவு கிட்ட வணங்கி நிக்கிறான் ஐயனே இந்த மாய வாழ்வுங்கிற ஒரு மோகத்தாலும் நான் சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் இது என்னுடைய வாழ்க்கையில நிறைய துயரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இதனால நான் ரொம்ப சோகமாவே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆனந்தம் இன்பம்லாம் என்னன்னு தெரியாத நிலையில நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் இதை எப்படியாவது என்ன இந்த மாயுவ வாழ்வுங்கிற சோகத்திலிருந்து விடுவிச்சிருங்க ஏனே அப்படின்னு சொல்லி குருகிட்ட வேண்டுருவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு அது எப்படி அவன் சிக்கிக்கிட்டு இருக்கான் ஒன்றின் மீது ஒன்றாக பின்னி கொண்டு பிணங்கிய கோச பாச பின்னடை சின்னமாக்கி அதாவது அவ்வளவு சிக்கல்கள் அவ்வளவு சிரமங்கள் அதாவது ஒரு நூல் உறண்டை வந்து எப்படி கசாமசான் போய் நீங்க சிக்கிக்குதோ அப்புறம் அந்த சிக்கலை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் சிக்க வைக்கிறத நிலமோ ஒரு செகண்டில் சிக்க வச்சிடலாம் ஆனால் அந்த சிக்கலை விடுவிச்சு அந்த நூலை கரெக்டாக பிரித்து எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண வேலை இல்லை பல மணி நேரங்கள் பல நாட்கள் கூட ஆகிடும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற சிக்கல்ல நான் பல விஷயங்களை அறியாமையில ஏற்றி வச்சுக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கேன் என்னை இந்த சிக்கல்லிருந்து விடுவிச்சது குருநாதா அப்படின்னு கெஞ்சிற மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்காரு இணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரச்சிக்கல் வேண்டும் என்றான் ஐயனை என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்னை இதுலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின் அவர்கிட்ட அவன் மன்றாடுற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பாடலை சொல்றாரு அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகி தொடர்பவம் தொலையும் என்றார் இப்ப குரு பேசுறாரு அதாவது எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தையை அறவணிச்சுக்கிறா அன்னை தன் சிசுவை அரவணைப்பது போல ஒரு தாய்க்கு தன் குழந்தையில எவ்வளவு அன்பு வச்சிருப்பாளோ அதை அரவணைச்சு வளர்த்துறாலோ அது போல ஆமை இருக்கு பாருங்க அது தன் முட்டையெல்லாம் என்ன பண்ணோம்னா மணல்ல பதைச்சி வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனுடைய முட்டை வந்து பொறிக்கிற வரைக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சு அந்த முட்டையை பொறிச்சு எடுக்கும் அது ஆமைக்குரிய தாய்மை உணர்வு அது போல மீன் கூட என்ன பண்ணும் தன் குஞ்சுகளை மற்ற மீன் மற்ற பெரிய மீன்கள் விழுங்கி மாதிரி பாறையின் கொண்டு போய் மறைச்சி வச்சு பாதுகாப்பா மீன்கள் வளர்க்கும் அப்ப அது போல இன்னொன்னு சொல்றாரு அதாவது பறவைத்த முட்டை குஞ்சு பொறிக்க இப்படி அது தன்னுடைய முட்டைகளை வந்து சிறகுக்கு கீழே தழுவி பாதுகாப்பு பண்ணிவிடும் ஏன்னா அது குஞ்சு பொறிக்கணுங்கிறதுக்காக அந்த முட்டையை ரொம்ப அறவடிச்சு வச்சுக்கோம் பக்கத்துல வேற ஏதாவது புழு பூச்சிகள் வந்தாலோ இல்ல நாமளே தொட போனாலும் நம்மள கொட்டி எடுத்துரும் அந்த மாதிரி ஒரு தாய்மை உணர்வுகிட்ட இருக்கு ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு தாய் அதுதான் தாய்மைங்கிறது ரொம்ப சிறப்பாக போற்றப்படுகிறது அப்படி ஒரு தாயும் போல அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நீதி இருத்தி அப்படி ஒரு தாயை போல தன்னை நாடி வந்த சீடனை நோக்கி தடவி கொடுத்து அவனை அரவணைத்து தன் எதிரில் அமர வைத்தார் அப்படின்னு இந்த பாடல சொல்ல வர்றாரு சந்நிதி இருத்தி தடவி சன்னிதி இருத்தி தன் முன்மா சந்நிதினா அவரு முன்னாடி இருத்தி அமர வைத்திருக்கிறார் அப்படி அமர வச்சுட்டு சொல்றாரு உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் உன்னுடைய பிறவியை மாற்றக்கூடிய உபாயம் ஒன்று சொல்றேன் இவ்வாறு நான் சொல்றதனை கவனமா கேட்டீங்கன்னா சொன்னது கேட்பாயாகி தொடர்பவம் தொலையும் என்றார் இப்படி நான் சொல்றதனை கவனமா கேட்டீங்கன்னா உன்னை தொடர்ந்து நீண்ட காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பல பிறவிகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துயரங்களுக்கெல்லாம் தொலைஞ்சி போகும்பா உன்னுடைய துயரமெல்லாம் தொலைஞ்சு நான் சொல்றது நீ கேட்கிறியான்னு இந்த பாடல்ல முடிக்கிறாரு உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று ஒன்று சொல்வேன் சொன்னது கேட்பாயாகி தொடர்பவம் தொழையும் என்றார் உன்னுடைய தொடர்பவம்னா தொடர்ந்த பிறவி பல பிறவிகளாக நமக்கு வந்துட்டு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தையும் பிறவி துன்பத்தையும் நீக்கி விடுறேன் நான் சொல்றது நீ கேட்கிறியா அப்படின்னு இந்த பாடல்ல ரொம்ப அற்புதமாக விளசம் அடுத்த பாடல் சொல்றாரு தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடுமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஸ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான் என்ன சொல்ல வரான்னா தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட இத வந்து சிஷியன் இந்த மாதிரி குருவுனுடைய பல பிறவிகளாக உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களிலிருந்து தொலைத்து விடுகிறேன் நான் அதன் துன்பங்கள் உனக்கு வராத மாதிரி நான் நீக்கி விடுகிறேன்னு அவர் சொன்னதை கேட்ட போதே தடுமடு மூழ்கினான் போல் ஒரு குளிர்ந்த நீரிலே மூழ்கியவன் போல ஒரு ரொம்ப அனல்ல வெப்பத்துல நம்ம நடந்துட்டு இருக்கோம் சரியான வெயில் அப்போ அங்கே இப்போ ஒரு குளிமையான நீர்ல நம்மளை குளிக்க விட்டா எப்படி இருக்கோம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இல்லையா அது போல தடுமட மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து அவனுடைய உடம்பு அப்படியே குளிர்ச்சியாகி ரொம்ப ஒரு ஆனந்தம் அவனுக்குள்ள மலரும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை உள்ளாறி அடரும் அன்பு ஒழுகுமா போல் அவனுள்ள அப்படி ஒரு ஆனந்தம் மலர்ந்து அந்த குருநாதன் மேல ஒரு அன்பு மலர்ந்து ஏன்னா ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை அரவணைக்கும் போது அந்த தாயினுடைய அன்பும் குழந்தையினுடைய அன்பும் பிரிக்க முடியாததோ அங்க இருமைகள் கிடையாது ஒருமை தான் அங்க அது போல இறைவனும் நாமும் அப்படி இணையதுதான் அனநிய பக்தி என்று சாஸ்திரம் சொல்லுது நான் அந்த பக்தி சூத்திரம் இறைவன் பேரு நான் பேருங்கிற இருமைகள் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு மலராது அது வந்து ஒரு காமிய கர்மமாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கடவுளிடம் நாம் செய்யக்கூடிய அன்பு அது அது ஒரு சுயநலம் இருக்கும் அதுல ஆனா எப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எதையாவது எதிர்பார்த்து செய்வாளா ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் அவனுக்கு தேவையான உடைகள் எடுக்கும் இவன் பின்னாடி அதை செய்வான் இல்லை இதை எதிர்பார்ப்புகள் இல்லாம அவன் குழந்தையே தன்னுடைய குழந்தைங்கிறத கூட நினைக்காம தானாகவே நினைத்துதான் அவன் அரவணைப்பான் அவன் சாப்பிட்டா இவன் சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அடைவான் இவ பசியோட இருப்பான் அடைய முடியும் அரவணைப்புல அப்படி ஒரு ஆனந்த குளிர்ச்சி அடையலாம் அவனுக்குள்ள மலருது ஒரு குளிர்ந்த நீரிலே குளித்தெழுந்தது போல அவனுடைய உள்ளம் அமைதி அடைந்து அளவற்ற அன்பு உண்டாகி அந்த ஆனந்த கழிப்பிலே அடரும் அன்பு ஒழுகுமா ஆனந்த பாஸ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈடு சொல்வான் அவருடைய சத்குருவின் மலர் பாதங்களை வணங்கி வணங்கி பின்வருமாறு கூற தொடர்ந்து இப்ப அவர் வணங்கிட்டு பின்னாடி எப்படி சொல்றான் சொன்னது கேட்க தொண்ட நானாளும் சுவாமி இன்னது கருணையாலே நீர் எண்ணெய் ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டென்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அதாவது என்ன சொல்றான்னா சொன்னது கேட்க மாட்டா சாமி ஐயனே தாங்கள் கூறுவதை புரிந்து முடியாமல் சக்தியற்ற அஜானியாக அறிவற்றவனாக நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தொண்டன் ஐயா நான் எனக்கு ஒண்ணுமே நீங்க சொல்ல எனக்கு புரியற சக்தி இருக்குமானே தெரியல அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மாணவன் நீங்க எனக்கு ஏதோ பெருசா சொல்லி புரிய வச்சுதான்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி அன்பா அரவணைக்கிறீங்க ஆனா இந்த அன்பும் அரவணைப்பும் என்னை இணைச்சி வச்சா கூட நீங்க சொல்ற விஷயம் என்னால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல சாமி அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்களுடைய கருணையாலே நின்னது கருணையாலே நீர் எண்ணெய் ஆளலாமே நீங்க உங்களுடைய கருணையினால நீங்க என்னால் முடியாத விஷயத்த கூட நீங்க என்னை ஆட்கொண்டு வேண்டும் ஐயா ஏன்னா நான் வந்து நீங்க சொல்றத புரிஞ்சிக்க முடியாத ஒரு சாதாரண பாமரன் ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் ஒண்ணு பெரிய படித்தவன் கிடையாது எனக்கு பட்டறிவெல்லாம் ஒன்னும் பெருசா இல்லை ஆகவே நீங்க தான் என்னை வந்து ஆட்கொள்ளணும்னு சொல்லி கெஞ்சலான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே நீங்க தான் என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறான் அடுத்து சொல்றான் உன்னது பிறவி மாற்றம் உபாயம் ஒன்று உண்டின்றீரே அதாவது உன்னது பிறவி மாற்றம் என்னுடைய பிறவியை மாற்றக்கூடிய ஒரு உபாயம் இருக்குன்னு சொன்னீங்களே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றன் வேண்டும் அந்த பிறவி மாற்றக்கூடிய அந்த உபாயம் என்னதுன்னு எனக்கு காட்டி கொடுத்து என்னை எப்படியாவது கரை சேர்த்துங்க ஐயா அப்படின்னு இந்த பாடல ஒரு அற்புதமா அமைச்சிருக்காரு அவர்கிட்ட வந்த சிஷியன் தன்னுடைய அறியாமையை சுட்டி காட்டி நான் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொட்டர் சரண்டர் ஆகிறான் ஏன்னா இங்க சரண்டர் தான் நம்ம படிக்க வர்ற வந்து உள்வாங்க வைக்க முடியும் சாதாரணமா நம்ம உலகியல் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கல்விய கற்க போறோம் எனக்கு தெரியும்னா அந்த பாடத்தை நம்ம முழுசா படிக்க முடியாது ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இருக்குன்னா அதுல மேல எப்படி தண்ணி ஊத்த முடியும்னா வடிஞ்சு தானே போகும் காலி டம்ளர்ல தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும் அப்பதான் அந்த தண்ணி வந்து அந்த டம்ளர்ல நிறையும் அது போல இப்ப என்ன பண்ணணும் எம்டி போகணும் நம்ம மைண்ட்ல வந்து கண்ட குப்பைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் படிச்சது தானே இது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு இந்த பாடத்திட்டங்களுக்கு வராம எனக்கு ஒண்ணுமே தெரியாது புதுசா கத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்மள டோட்டலா நம்ம அங்க சரண்டர் பண்ணும் மட்டும்தான் இது சாஸ்திர விஷயங்கள் வந்து நமக்கு உள்ள போகும் அப்படி உள்ள போகும்போது அது புதுசாக உள்ள போகும் அந்த மாதிரி இப்போ நூதன விவேகம் உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் பூத ஜென்மங்கள் கோடி குடிடனாம் புருடனாம்ங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் புதுசா நமக்குள்ள போகும் போது பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள டக்குன்னு போய் ஃபயர் ஆகிடும் எப்போ ஃபயர் ஆகும்னே சொல்ல முடியாது எதிர்பாராத ஒரு ஃபயர் பண்ணிடும் அது உடனே நம்மளை புடிச்சிக்கும் பிடிச்ச உடனே நம்ம எதை நோக்கி வந்தோமோ அந்த ஞானம் அப்பயே நமக்கு உண்டாகிடும் அஷ்டா வக்கரைக்கு இதை சொல்லுது ஒரு காலை தூக்கி குதிரையில் இருந்த அடுத்த கால்வக்கரகளை போடுறதுக்கு முன்னாடியே ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயம்தான் இது ஆனா இதுக்கு என்ன தேவைப்படுது அகங்காரமற்ற அர்ப்பணிப்பு நிலை தேவைப்படுதுன்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது அதுதான் தியாகம்னு சொல்லுது அர்ப்பணிப்பு வேணும் தன்னை தோட்டலாக சரண்டர் செய்யணும் நம்ம இந்த படிக்க வர்ற பாடத்திட்டங்கள் கிட்ட குருநாதர்கிட்டையும் நம்மளை ஒப்படைச்சிட்டா அவங்க சொல்ற பாடம் உள்ளே போயிடும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையும் இவரு என்ன புதுசா சொல்லிட்டு போறாங்க ஒரு அகங்காரத்தில் கேட்கும்போது அந்த நமக்குள்ள போகாம நம்ம திருப்பி அந்த மூன்று தடைகள் இருக்கு பாருங்க அத்தியாத்மிகம் அதிபௌத்திகம் அதி தனக்குத்தானே தடைகளை நம்ம போய் சிக்கித்துவோம் அது மாதிரி நான் எனக்கு இந்த விஷயத்தை நீங்க சொல்லி என்னை கடை சேர்த்தணும்னு சொல்லி இவன் கெஞ்சுற மாதிரி இந்த பாடலை ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காரு அடுத்த பாடல சொல்றாரு அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த செறிந்த மண்ணின் குடம்பர்கள் குழுமுன் ஊதும் குழவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் சொருபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஊதுவாரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கொண்டு வர அதாவது அடங்கிய விருத்தி யான் என்று அறிந்த பின் செறிந்த மன்னேன் அதாவது மனதில் எப்பொழுதோ ஏதாவது ஒரு தலனங்கள் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும் எண்ணப்பதிவுகளும் மனோ விருத்திகளும் நம்ம எப்பவும் இருக்கும் ஏன்னா நம்ம எதையாவது ஒண்ணு சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம் இப்ப பாடம் கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்ன செய்யலாம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இது எப்ப முடியும் அப்படிங்கிற பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அப்படிங்கறத குரு தெரிஞ்சுக்கிறார் ஏன்னா அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் மண்ணின் குடம்பைகள் புலுமுன் ஊதும் குழவியின் கொள்கை போல அதாவது இந்த மாதிரி மனோவிருத்திகள் பயங்கரமா வச்சுக்கிட்டு தன்னை தான் பிடிப்ப முடியாத ஒரு கஷ்ட நிலையில ஒரு சோக நிலையில வந்து குரு கிட்ட வந்திருக்கிறான்ங்கிறத குரு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எவ்வாறு ஒரு குழவியானது தான் கட்டும் மண்கூட்டில் ஒரு புழுவை கொண்டு போய் வச்சு அந்த புழுவுக்கு முன்னாடி அதை தினம் தினம் ஊதி ஊதி அதுக்கு ஒரு சப்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அப்புறம் அப்படி உத கொண்டே இருக்கின்ற அந்த புழு என்ன ஆகும்னா நாலடைவுல டெய்லி இந்த குழவி வரும் நம்ம ஊதும் நம்மள கொத்தும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த அதனுடைய ஊதலுக்கும் அதனுடைய கொத்தலுக்கும் தயாரா நேற்று ரெடி ஆயிக்கும் அப்படி கொத்தி கொத்தி அது தயாரா ரெடியாக ரெடியாக இந்த புழு என்னாகும் நாளடைவுல அந்த குலவி இனமாகவே மாறி போகும் குழவி வந்து ஒரு இரக்கையோட பறக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் புழு என்னமா ஊர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அதை கொண்டு வந்து ஒரு மண் கூட்டுக்குள்ள வச்சு இது தன்னுடைய இனமாக மாத்துதுங்கிறது எப்படி மாத்துது தினம் தினம் அதுக்கு தன்னுடைய சுபாவத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு கொத்துது கொத்துது ஊதுது எல்லா வேலையும் செய்யும் அந்த புழு வந்து குளவியாக மாறுவது போல குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் போதுமாறு அப்ப என்ன இங்க பண்ண வராருன்னா குருநாதரு எப்படி அந்த குளவியானது வந்து கொத்தி கொத்தி தன்னுடைய இனமாகவே அந்த புழுவை மாற்றி விடுகிறதோ அது போல தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்த சத்குருவான இவரும் தன்னுடைய சுயஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்ட சத்குருவாகிய இவர் கூட அன்னை போன்றே தன்னை நாடி வருகின்ற சாதகனுக்கு சிஷியனுக்கு தன்னுடைய சுபாவத்தை காட்டி கொடுத்துடுறா நீ இது நானும் ஒன்றுதான்பா அப்படின்னு இங்க புரிய வச்சிட்ட அப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியும் பிரிக்க முடியாது ரெண்டு ஒரேதான் அப்படின்னு உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே இப்ப நீயும் நானும் வேறு வேறு இல்ல உடல் அளவுல ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாலும் அந்த அந்தர்யாமியாத நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம் ஆகவே அந்த தத்துவத்தை அந்த ஈஸ்வரனை அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதை அறிவிக்கும் பொருட்டு நீயும் நானும் வேறு வேறு அல்ல என்ற ஜீவ பிரம்ம உபதேசத்தை இங்கு உபதேசிக்க தொடங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் கொண்டு வராது ரொம்ப அற்புதமான பாடல் இந்த அந்தர்யாமினா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்தர்யாமினா என்ன அர்த்தம்னா இப்ப பல வகையான மணிகளை கோர்த்து மாலையாக கத்துவதற்கு ஒரு சரடு எப்படி நூல் ஆதாரமாக இருக்கிறதோ பல மணிகள் சதறி அந்த மணிகளை எல்லாம் ஒன்னா கோரிச்சு ஒன்று சேர்த்து ஒரு மாலையாக கட்டுவதற்காக ஒரு நூல் தேவைப்படுது அது போல எல்லா உடல்களிலும் ஊடுருவி இருக்கின்ற அந்த ஆன்மாவை ஒரே ஆன்மாவாக அதாவது அதுவேறு இதுவேறு பிரித்து பார்க்காத அந்த ஒரே நிலைப்பாட்டை கொண்டு வரதான் இங்க அந்தர்யாமின்னு சொல்றோம் பொதுவாக நம்ம நம்மளுடைய பாடத்திட்டங்கள் எப்படின்னா இங்க அத்வைத சித்தாந்தம் தான் அதாவது இருப்பது ஒன்று மட்டுமே அங்க இருமைகள் கிடையாது இப்ப மற்ற பாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த இருமைகள்ல உபதேசம் பண்ணோம் இப்ப வைணவ சித்தாந்தமாகட்டும் சைவ சித்தாந்தமாகட்டும் அது போன்ற உபதேசங்கள் தான் அவர்களுடைய பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படி வந்து இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படலை ஏன்னா இது வந்து அத்வைத சித்தாந்த பாட நூல்கள் அதாவது இதுதான் முடிவு ஞானத்துடைய முடிவு இதுதான் இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அது ஒரே ஆத்மா தான் பரமாத்மா மட்டும் தான் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற உரிமைகள் இங்க கிடையாது அதுதான் இங்க அந்தர்யா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்றான் அதாவது ஜீவன் தான் சிவம் அப்படிங்கறதையும் திருமந்திரமும் சொல்லுது அப்ப இங்க ஜீவன் வேறு சிவம் வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாது ஏன்னா இங்க ஒரே ஆத்மா அந்த பரமாத்மா எல்லா பக்கம் ஊடி இருக்கு அதுதான் நம்ம வந்து முதல் பாடல்லையே பார்த்தோம் பொன்னிலம் மாதராசை பொறிஞ்சின் ஒருந்தார் உள்ளம் தண்ணில் ஜீவசாட்சி மாத்திரமாய் அதாவது இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் இந்த ஆகாயம் போல இந்த ஆகாயம் வந்து ஒரு பொன்பான மண்பான வித்தியாசமா இருக்குமா மண்பானையில வந்து மட்டமான ஆகாயமாகவும் பொன்பானைக்குள்ள ஒரு உயர்ந்த ஆகாயமாகவும் மாறிடுமான் ஆகாயம் தான் ஆகாயமா தான் இருக்குது அது எப்பயும் போல இருக்கு ஆனா இந்த வெளியே வடிவமைக்கப்பட்ட உருவம் வந்து தன்னை பொன்பானையாகவும் மண்பானையாகவும் பிரிச்சு பாக்குது அது பிரிச்சு பார்க்கறதுனால ஆகாயத்துக்கு ஏதாவது பாதிப்பான்னா ஒண்ணு கிடையாது ஆகாயம் எப்பயும் போல இருக்கிற மாதிரி இங்க நம்மளுடைய அஜானம் என்ன பண்ணுது நீ வேறு நான் வேறு அது வேறு இது வேறு அப்படிங்கிற பிரிவினைகளை மனதளவில் நம்ம உண்டாக்கிக்கிட்டு நம்ம இறைவனை பிரிச்சு பார்க்கிறோம் ஆனா நமக்குள்ள ஊடுருக்கிற அந்த ஆதாயம் போன்ற இறைத்தன்மை வேறுபாடு இல்லாம ஒன்றாகத்தான் இருக்கிறது அதைத்தான் நம்ம இங்க அந்தர்யாமின்னு சொல்றோம் அந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்தர்யாமினா இங்க ஒரே விஷயம்தான் எல்லாருக்குள்ளயும் ஊடுருவி இருக்கிறது அந்த உள்ளே அது உள்ளே ஊடுருவி நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடத்திட்டத்துல சுட்டி காட்டுறாரு அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பதினோரு பாடல்கள் பார்த்துருக்குறோம் இன்னும் அடுத்த பன்னிரெண்டாவது பாடல்களிலிருந்து மிச்சம் பாடல்கள் நம்ம அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ வச்சுக்கலாம் கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிதான் இருக்கும் ஏன்னா தெளிவாக தான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் அப்படின்ற வகுப்பில் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த வகுப்பை தொடங்கலாம் நன்றி ஓம் கசல்